तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபய வய देवस्त्रियो தேவஸ் पिहिता பிஹா ஜஹ்னே சுரேந்திரமபயாயசதாம்ருசிம்ஹே இன்னும் பல அவதாரங்களைப் பற்றி திருமிழர் சொல்லுகிறார் அப்திபதிதான் ஸ்ரவணாத் சம்ஸ்துன்வதா ரிஷீன் ரட்சித்தவான் அப்படின்னு போடணும் அதாவது சமுத்திரத்தில் வீழ்ந்தவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் தன்னை நன்றாக ஸ்துதிக்கக்கூடிய ரிஷிகள் வாலக்கில்லிய மக ரிஷிகள் இந்த ரிஷிகள்னால் கஷ்யப மகரிஷிக்காக சமைத்து கொண்டு வரதுக்காக போனார்களாம் கிருத்து ரிஷியோட புத்திரர்களாம் இந்த அறுபதினாயிரம் ரிஷிகள் ஒரு பசுவோட குழம்படியில் தங்கியிருக்கிற ஜலத்தில் அதுவே சமுத்திரம் மாதிரி இருந்ததுனால அதில் விழுந்தார்களாம் அதை பார்த்து இந்திரன் பரிகாசம் பண்ணானான் இது ஒரு கதை இந்த கதைகளை பற்றி விரிவானதை நம்ம இங்கே பார்க்க இயலாது பகவான் இந்த ரிஷிகளை எல்லாம் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறார் அப்திபதிதான் ஸ்ரவணாத் சம்ஸ்துன்வத்தா ரிஷின்னு ரக்ஷித்தவான் இந்த சாங்கிறதுக்கு ரக்ஷித்தவான்னு போட்டுக்கணும் சமுத்திரத்தில் விழுந்து கஷ்டப்பட்டு தன்னை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அந்த வாலக்கில்லிய மகரிஷிகளை எல்லாம் பகவான் சம்ரக்னம் பண்ணினார் அது ஒரு அவதாரம் போல அதே மாதிரி தமசி பிரவிஷ்டம் சக்கரஞ்ச சக்கரம் இந்திரன் தமசிப்பிரவிஷ்டம்னு சொன்னால் பிரம்மஹத்தீங்கிற இருட்டு பிரம்மஹத்தீங்கிற தோஷத்தில் பீடிக்கப்பட்டிருந்த இந்திரனை காப்பாற்றினார் இங்கேயும் சக்காரத்துக்கு ரஷ்த்தவான்னு அர்த்தம் விரத்திராசுரனை வதம் பண்ணி இந்திரனைக் காப்பாற்றினார் பிரம்மஹத்தி தோஷத்தினால் பீடிக்கப்பட்ட இந்திரனைக் காப்பாற்றினார் அதாவது அசுரகிருகே பிஹித்தா அநாத்த தேவஸ்திரியாக அசுரனுடைய வீட்டில் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் தலைவர்கள் இல்லாத அடைக்கப்பட்டிருந்த தேவஸ்திரீகளை எல்லாம் ரக்ஷணம் பண்ணினர் ரட்சித்தவான் அது மாத்திரமல்ல நிருசிம்மே சதாம் அபயாய அசுரேந்திரம் ஜக்னே நிருசிம்ஹாவதாரத்தில் சதாம் அபயாய சாதுக்களுக்கெல்லாம் பயத்தை போக்குறதுக்காக அசுரேந்திரம் ஹிரண்ய ஜக்னே வதம் பண்ணினார் இப்படி மூன்று விதமான அவதாரங்களை சொல்கிறார் இங்கே பாலகிய மகரிஷிகளை காப்பாற்றினது இந்திரனைக் காப்பாற்றினது தேவஸ்திரீகளை காப்பாற்றினது சாதுக்களை காப்பாற்றினது இப்படி அப்பப்போ தேவையான போதெல்லாம் பகவான் அவதாரம் பண்ணி எல்லோரையும் பாதுகாக்கிறார் எல்லோரும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுற போது பகவான் நிச்சயமாக வந்து ஆதரவு கொடுத்து அவர்களை எல்லாம் பாதுகாக்கிறார் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம்வத்தோதிதான் ரிஷீம்ச் சக்கரஞ்சிர்தி பிரவிஷ்டம் தேவஸ்ரியோ சுரகிருகே देवस्त्रियो அநாஹ ஜே சுரேந்திரமய சதாம் நரசிம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த